நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலுமேடு குடற் பொருட்கள் அதிகம் சேராமல் தவிர்க்கக்கூடிய உணவு சுண்டைக்காய் வாரம் ஒரு முறையாவது சுண்டைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சிகள் சேராது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை